திருச்சிற்றம்பலம் சிவஞான போத சிறப்பு பாயிரம் நேரிசை ஆசிரியப்பா மலர் தல்லை மாயிருள் தூமிய பலர் போக படரின் நல்லதை காண்டல் செல்ல கண் போலீண்டிய பெரும் பெயர் கடவுளி கண்டு கண்ணீருள் தீர்ந்து அருந்துயர் குறம்பையின் ஆன்மாநாடி மயர்வர நந்தி முனி கணத்தளித்த உயர் சிவஞான பூதமுரை தோன் பெண்ணை பூனால் சூழ் பெண்ணை ஸ்வேதவனன் பொய் கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவனிவன் கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே திருச்சிற்றம்பலம் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் மங்கள வாழ்த்து கல்லால் நிழல் மலைவில்லருளிய புல்லாரினை மலர் நல்லார் புனைவரே அவையடக்கம் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடமை மைய கழார் தம்மை உணரார் உணரார் உடங்கி யைந்து தம்மில் புனராமை கேள புரன் பொது அதிகாரம் பிரமாணவியல் முதல் சூத்திரம் அவன் அவளதியனும் அவை மோவினைமையில் தோன்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரியன் மனார் புலவர் அவையே தானே யாயிருவினையில் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றே நிற்கும் அன்றே உளதிலதென்றலின் எனது உடலென்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயாபியந்திர தனுவினுள்ளான் அந்த கருணம் சந்தித்தது ஆத்மா சகஜமலத்துணராது அமைச்சரசைப்பனின்று அஞ்சவத்தை தேம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தளந்தியா ஆங்கவை போல தாம்தம்புணர்வின் தமியிருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே உணருரு அசத்தெனின் உணராது இன்மையின் இரு திற நல்லது சிவசத்தாமென இரண்டு வையும் சூன்யம் சத்து தீராதலின் சத்தே அறியாது அசத்திலது அறியாது இரு திறன் அறிவுளது இரண்டலா ஆத்மா ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்த்தின தம் முதல் குருவுமாய் தவத்தினுணர்த்தட்டு அந்நியமின்மையில் அறண்கழல் செலுமே ஊன கண் பாசம் உணராபதியை ஞான கண்ணி நேர்ச்சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே அவனே தானேயாகிய நெறி ஏகனாகி இறை பணி நிற்க மலமாயை தன்னொடு வல்வினை காணும் கண்ணுக்கு காட்டும் புளம்போல் காண கண்டு காட்டலின் அயரா அன்பின்றன் கழல் செலுமே செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மல்கழியன்பருன் மரியீ மாலரனே மலிந்தவர் வேடமும் alayam tanam aranena tolume tirchitrambalam